நுழைந்த ஒருவருக்கு திரும்பி வர விரும்ப மாட்டார் ஆனால் போரில் உயிரை தியாகம் செய்தவரை தவிர இவரோ சொர்க்கத்தில் தனக்கு கிடைத்த தகுதியை பார்த்ததின் காரணமாக உலகத்திற்கு மீண்டும் வந்து அல்லாஹின் பாதையில் பத்து முறை கொல்லப்படுவதை விரும்புவார் என்று நபி சொல்லாஹூ அனேஹுல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு எட்டு ஒன்று ஏழு முஸ்லிம் ஒன்று எட்டு ஏழு ஏழு